வணக்கம் மார்ச் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் போதறிவு குவியலுக்காக நான் உங்கள் வாக்காவியா நான் அரசன மகளிர் மேல்நிலை பள்ளி வளசையூரில் ஒன்பதாம் வகுப்பு பல்கிறேன் நேற்றைய போதறிவுக்கான விடைகள் இதோ ஒன்று பர்மா என்று அழைக்கப்படும் மியான்மர் நாட்டை எல்லை பகுதியாக கொண்ட இந்திய மாநிலங்கள் மிசோரம் மணிப்பூர் நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் கருதப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடு மூன்று சுசிதா கிரிப்பாலினி அன்னி பேசண்ட் சரோஜினி நாயுடு இவர்களில் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பேசன்ட் இனி ான வினா ஒன்று நாட்டோ அமைப்பில் சமீபத்தில் இணைந்துள்ள நாடு எது இரண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் மத்திய கல்வி அமைச்சராக பதவி வகித்தவர் யார் மூன்று இந்தியன் சிவில் சர்வீஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் இன்றைய பொதறிவுக்கான விடைகளை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்